அவர் இரண்டு கீராத் நன்மைகளை கூலியாக பெற்று திரும்புகிறார் ஒரு கீராத் என்பது முகது மலை போலாகும் ஒருவர் ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு அடக்கம் செய்யப்படும் முன் திரும்பிவிட்டால் அவர் ஒரு கீராத் நன்மையுடன் மட்டுமே திரும்புகிறார் என்று நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி நான்கு ஏழு